الحمد لله الحمد لله علي ذات عظيم الصفات سميع السمات كبير الشان جليل القدر في ذكر مطائ الامر جليل البرهان فخم الاسم غزير العلم ووسيع الحلم كثير العفان جميل الثناء جزيل الاطاع مجيب الدعاء حميد الاحسان سرين حساب شديد العقاب عليم العذاب عزيز السلطان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 ثم لم يرتابوا وجاهدوا بأنبالهم وأنفسهم في سبيل الله أولئك هم الصادقون وقال تعالى وما خلقت الجن والإنس إلا لعبدون وقال أيضا ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون ஒக்கால ஆலாயக்கும் மதிப்புக்கும்லமாக்களே அன்பு சகோதரர்களே பெரியார்களே சகோதரர்களே தாய்மாக்களே ரமதானுடைய நடுப்பத்தின் ஒரு இரவை நல்லமல்களில் தீனுடைய நசீகத்துகளை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக இங்கு நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அல்லா சுஹானா அடியார்கள் மீது மிக இறக்கம் உள்ளவனாகவும் அடையார்களுடைய அனைத்து செயல்களையும் அறிந்து தெரிந்தவனாகவும் இருந்து கொண்டிருக்கிறான் அல்லாவின் அடையார்கள் எந்த அளவுக்கு அல்லாவுடன் நெருங்கி அல்லாவுடைய தொடர்புள்ளவர்களாக அல்லாவை அறிந்து அல்லாவுடைய கருணை அல்லாஹுடைய மன்னிப்பு அல்லாஹுடைய நரக விடுதலை இவைகளை எந்த அளவுக்கு தெரிந்து செயல்படுவார்களோ அந்த அளவுக்கு எல்லாம் ஆன போத்தாலா சந்தோஷம் அடைகிறான் ஒரு நாள் இரவு நேரம் சில திருடர்கள் ஒன்று சேர்ந்து ஆலோசனை செய்து கொண்டிருந்தார்கள் எப்படி திருடுவது என்ற விடயத்தை அவர்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நாட்டுடைய அரசரும் இரவு நேரங்களில் மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக தனிமையில் அவரும் அந்த வழியாக சென்று கொண்டிருந்தார் நாலாயிரந்து பேர் இருந்து ஆலோசனை செய்கிறார்கள் அரசனுடைய வீட்டில் எப்படி நுழைந்து திருடலாம் என்று ஒரு ஆலோசனை நடக்கிறது அரசும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டார் அந்த திருடர் கோஷ்டியுடன் அரசரும் சேர்ந்து கொண்டார் அந்த ஆலோசனையில் ஒவ்வொருவரும் தன்னுடைய திறமையை சொல்லுமாறு அங்கு வேண்டப்பட்டது யாருக்கு என்ன தெரியும் தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி இந்த திருட்ட மிக நல்ல முறையில் முடிப்பதற்கு எப்படி ஒவ்வொருவருக்கும் உள்ள ஆற்றலை திறமை பற்றி சொல்லுங்கள் என்று அங்கு கலந்து ஆலோசிக்கப்பட்டது ஒருவர் சொன்னார் இரவு நேரத்திலோ பகல் நேரத்திலோ நாய் கொலைக்கும் பொழுது அந்த நாய் எதற்காக குலைக்கிறது என்று எனக்கு தெரியும் நாய் ஏன் குலைக்கிறது என்பதை என்னால தெரிஞ்சு கொள்ள முடியும் என்று ஒருவர் சொன்னார் மற்றவர் சொன்னார் அந்த மண்ண நுகருது என்று சொன்ன எங்க புதையலோ அல்லது பொறுமதியான அந்த நகைகளோ அது எங்க வைக்கப்பட்டிருக்கு என்பதையும் என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று ஒருவர் சொன்னார் எவ்வளவு உயர்வதும் நான் அதை போய் அடைந்து அதை தோண்டி அதை வெளியாக்கூடிய சக்தியுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொன்னார் இன்னொருவர் சொன்னார் யார நான் இருட்டில அடையாளம் காண்கிறேனோ அவரோட வெளிச்சத்திலையும் நான் இலகுவாக அடையாளம் காண்பேன் சொன்னார் வந்து சேர்ந்திருக்கிறார் அந்த சபையிலும் கேட்கப்பட்டது உனக்கு என்னப்பா தெரியும் என்று அவர் சொன்னார் யாருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்படுமோ அவருடைய தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட நேரத்தில் தலையை அசைத்தேன் என்று சொன்ன அவருக்கு ஒவ்வொருவரும் தன்னுடைய திறமைய தனக்குள்ள ஆற்றலை வெளிப்படுத்தினார்கள் திருடர்கள் போய்கொண்டிருக்கும் பொழுதே நாய் கொலைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்ப அந்த நாய் கொலைத்தா அது ஏன் கொலைக்குது என்று சொல்லக்கூடியவர் சொன்னார் எங்களோட அரசரும் அதனால நாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒருவருக்கு ஒருவர் சொன்னார்கள் பேச்சு இல்லை நாங்க போகலாம் திருடத்துக்கு அப்ப அதை கடந்து எல்லாரும் திருடத்துக்காக வேண்டி போய்கொண்டிருக்கிறாங்க எல்லாரும் தன்னுடைய திறமைய ஆற்றலை பயன்படுத்தி ஒவ்வொருவரும் தனக்குரிய காரியத்தை செய்து முடிச்சார்கள் ஒருவர் தோண்டினார் ஒருவர் கண்டுபிடித்தார் வீடையும் அடையாளம் இட்டு அடுத்த நாள் காலையில் தன்னுடைய சிப்பாய்கள் அனுப்பி அந்த குற்றவாளிகள் அனைவர்களையும் தன் முன்னால் நிறுத்தினார் அங்கு எல்லோரும் இந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது அதில் உள்ள அனைவர்களுக்கு மிச்சம் அதிகமானவர்களுக்கு தெரியாது இரவு எங்களோட அரசர் தான் இருந்த ஒருவர் மாத்திரம் அதையும் தெரிஞ்சு கொண்டார் அவர் இருளில் கண்டவரை வெளிச்சத்தில் தெரிவுவர் அவருக்கு இருள பார்த்தது வெளிச்சத்தில் தெரியும் அவர் சொன்னார் அரசர் அவர்களே நாங்கள்லாம் வாக்களிச்சபடி எங்க காரியத்தை செய்த அங்கு குற்றவாளிகள் என்று இவர்கள் நிரூபிக்கப்பட்டவுடன் இவர்களுக்கு தூக்கு தண்டனையும் நிறுவனமானது தூக்க தண்டனை இவர்களுக்கு குற்றவாளிகள் என்ற காரணத்தினால் தூக்கு தண்டனையும் இவர்களுக்கு உறுதியாகிவிட்டது அப்பொழுதுதான் அந்த இருளில் கண்டு வெளிச்சத்தில் பேசுவவர் பேசினார் அவர் சொன்னார் அரசர் அவர்களே எங்களுடைய எல்லா காரியமும் முடிந்து விட்டது நீங்கள் இப்பொழுது உங்களுடைய காரியத்தை செய்யுங்கள் அப்பொழுது அரசர் தன்னுடைய தலையை அசைக்க அவர்கள் விடுதலையானார்கள் அல்லாமா ரூமி மிக பிரசித்தி பெற்ற கவிஞர் அவருடைய கவிதைகள் மூலமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் தன்னுடைய வாழ்க்கைய வாழ்க்கையை திருத்திருக்கிறார்கள் அவர்கள் ஒரு கவிதையில் இப்படியான ஒரு படிப்பினைக்குரிய சம்பவத்தை சொல்லி எப்படி தன்னுடைய ஒரு அசைவின் மூலமாக பலருடைய தூக்கு தண்டனை மன்னிக்கப்படுகிறதோ இருபதாம் தேதி இந்த மாதம் அக்டோபர்ல காஷ்மீரை சேர்ந்த அஃசல் என்ற ஒருவருக்கு தூக்கு தண்டனம் முடிவாக இருக்கிறது அவருடைய குடும்பமும் அவர் மன்னிக்கப்படுவாரோ இல்லையோ அல்லம் எப்படியோ அல்லா சுகானாவை இதை கொண்டு இணைக்கிறார்கள் ஒவ்வொருவரும் தன்னை படைத்த ரப்பை இப்படி அறிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் நாளை கிராமத்தில் அல்லா ஒரு சைக்கை செய்தான் என்று சொன்னால் நாங்கள் விடுவோம் அல்லாவை அறிந்து கொள்ளக்கூடிய சம்பவங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எங்களை பராமரிக்கக்கூடிய அல்லாஹ் எங்களுடைய தேவை நிறைவேற்றி தரக்கூடிய அல்லாஹ் எங்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய அல்லாஹ் அந்த அல்லாஹ் ஒருவனை கொண்டுதான் அனைத்தும் நடக்கின்றது என்ற ஒரு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் மேலான சகோதரிகளை தெரியார்களே எங்களுடைய உள்ளத்தில் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ன கஷ்டம் என்னதான் தான் என்ற நமதானுடைய வாதத்தில் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஆக பிரதானமான ஒரு முயற்சியாக அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் எந்த ஒரு காரியத்தையும் என்னால் மறைக்க ஒழிக்க முடியாது நான் செய்யக்கூடிய அனைத்தையும் அல்லா பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு விசுவாசமும் நம்பிக்கை வந்துவிட வேண்டும் அல்லா இடத்தில் எதையும் மறைக்க முடியாது இருளில் மாமியின் மகளை அழைத்து நடக்க முற்பட்ட பொழுது மகள் அந்த மனிதனை பார்த்து சொல்கிறார் ஏ மனிதா யா அப்தல்லா ஏ அல்லாவின் அடியானே நீ அல்லாவை பயந்து என்று சொன்ன இந்த வார்த்தையே அந்த குகையில் போய் சிக்கி ஒருவர் அல்லா இடத்தில் உனக்காக செய்த அமல் யாருமே இல்லாத அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு அவகாசமும் சந்தர்ப்பம் கிடைத்து நான் உனக்காக விட்டு விட்டேன் பாதுகா அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான அமல் தான் மற்றவர்களுக்கு தெரியாமல் ரகசியமாக செய்வது அல்லா தமிழ் அல்லாஹ் பூமியை படைத்தான் பூமி அசை ஆரம்பித்து விட்டது ஏன் தண்ணீர் மீது அல்ல படைத்தார் மலக்குமார்கள் ஏற்படுத்திய பொழுதே அந்த பூமி அசைவது நின்று விட்டது மலக்குமார்கள் கேட்டார்கள் விட சக்தி வாய்ந்தது ஏதும் இருக்கிறதாய அல்லா என்று கேட்டார்கள் நாம் அல்விட சக்தி வாய்ந்ததா நாம் அல் காற்றை விட சக்தி வாய்ந்த இருக்கிறதா நாம் மகன் செய்யும் தர்மம் கொடுக்கிறான் மனிதனுடைய இந்த அமலுக்குரிய சக்திய நாம் புரியாமல் இருக்கிறோம் ஒருவர் இஸ்லாத்துக்கு வருகிறார் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் அவருக்கு வழங்குதே என அவர் ஒரு இருளிருந்து வருகிறார் எப்படி ஒரு சிங்க குட்டி ஆடு மந்தையில சேர்ந்திருந்தா அந்த சிங்கத்துக்கு தன்னுடைய தாய்மார்கள் அவர்கள் அடுப்பு காலையில எழுப்பினா நாம் பார்த்திருக்கிறோம் அந்த அடுப்பு தனல தேடுவார்கள் அந்த அடுப்பு தணல் எடுக்கிறதுக்கு அதை சாம்பல் அப்படி ஊதி விட்டு அங்கு ஒரு பேப்பரை வச்சுதான் அந்த பத்து வாக்கள் அதுபோன்றுதான் இமான் உள்ளவர்கள் அவர்களுடைய பிறகு உருவம் தெரிப்பட்டதற்கு பிறகு சிங்கம் தன்னுடைய சக்தியை தெரிவது போலதான் ஈமான் உள்ளவர்கள் தன்னுடைய ஈமானையும் தன்னுடைய அமலையும் புரிந்து யார் ஸ்லாத்த ஏற்றுக்கொள்கிறார்களோ அது ஜப்பான்ல இருக்கலாம் அமெரிக்காவில் இருக்கலாம் பிரான்ஸ்ல இருக்கலாம் உலக நாடுகளில் வரக்கூடியவர்கள் அவர்களிடத்தில் பொறுமதி என்ன நபு என்ன என்பதை அவர்களுக்கு நம்பிக்கையுடனும் எனக்கு இது கிடைத்தது ஒரு பரம்பர சொத்தாக சில பரம்பரை சொத்தாக கிடைக்கக்கூடிய அந்த அனந்தரக்காரர்களுக்கு சிரமப்படாத காரணத்தினால அதனுடைய பொறுமதி தெரிகிறது சிரமப்பட்டவர்களுக்கு அதனுடைய பொறுமதி தெரியும் சிரமப்படாத காரணத்தினால அனந்தர சொத்தாக கிடைத்தது பொறுமதியான அந்த புடவை எடுத்து அவன் கால அணிதிருக்கும் அந்த சப்பாத்த துடைக்கின்றார் ஆனா சிரமப்பட்டு சம்பாதிச்ச பணம் என்னும் அது என்னுடைய பணம் என்ற வைராக்கியம் அங்கு வருகிறது மேலான சகோதரர்களை பெரியார்களே நாம் எந்த அடைந்தோம் இமாம்கள் பெரும் அடைந்தார்கள் அவர்களுக்கு பெருமதி தெரியும் ஒரு ஒரு சிறிய விடயத்தையும் விட்டு கொடுக்க ஆயத்தம் இல்லை அபுபக்கர் சித்திகரையல்லா வஃாத்தாக விட்டார்கள் நபிசல்ல வபாத்துக்கு பிறகு நபியோர்கள் வபாத்தாக விட்டார்கள் இந்த மறுக்கூடியவர்கள் உண்டாகிவிட்டார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் நபியுடைய காலத்தில் ஒரு சின்ன குட்டிய அவர்கள் கொடுத்திருந்து இந்த மறுப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுடன் நான் போர் புரிவேன் என்று சொன்னார்கள் இருக்கும் பொழுதே அல்லாவுடைய ஒரு கட்டளை விடுபடுவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் என்றார்கள் எங்களுடைய முன்னிலையில் எத்தனை கட்டளைகள் பாலாகி போகும் வீணாகி சிரமப்பட இல்லை அவ்வளவு ஆரம்பத்தில் இருந்து அனைத்தையும் அர்ப்பணித்தார்கள் வேண்டி தன்னுடைய அனைத்தையும் அர்ப்பணித்தார்கள் அதனால் அவர்களுக்கு இந்த பொறுமதி தெரியும் இஸ்லாமுன்றால் இந்த நேமத்தை அவர்களுக்கு தெரியும் இந்த பாக்கியம் அவர்களுக்கு தெரியும் இதனாலதான் இருபத்தொரு வருஷத்துக்கு பிறகு தன்னுடைய அவர்களை அழைத்துனே என்று நபி அவர்கள் சொல்லும் பொழுதே இல்லை யாரை சொல்லலாம் இந்த தீனுக்காக வேண்டி என்னுடைய தந்தை தான் உங்களிடத்தில் வர வேண்டும் என்றே அவ்வக்கரது எல்லாம் வேண்டிக் அதனால் மேலான சகோதரர்களை தெரியார்களே எங்களுடைய உள்ளத்துல மிக ஆழமாக பதிய வேண்டும் என்னதான் உலகத்துல நடந்தாலும் என்னதான் சித்தனாக்கள் உலகத்தில் ஏற்பட்டாலும் என்னதான் சோதனைகள் உலகத்தில் வந்தாலும் அனைத்தையும் பாதுகாக்கக்கூடியவன் அனைத்து நிலவைகளையும் சீராக்கக்கூடியவன் அந்த அல்லா ஒருவன் தான் இந்த நம்பிக்கை உள்ளத்துல ஆழமாக பதிய வேண்டும் நம்பிக்கையில பலகீனம் ஏற்படும் பொழுதுதான் சோதனை அதிகரிக்கிறது நம்பிக்கையில பலகீனம் குறையும் பொழுதே அல்லாஹ் மானுகத்தால் சோதிக்க அதிகமாக ஆரம்பித்து விடுகிறான் எப்ப நம்பிக்கையில உறுதியாக இருக்கும் அனைத்தையும் செய்யக்கூடியவன் அல்லா பாதுகாப்பா அல்லா தருவான் அல்லாவுக்கு பாதுகாப்பு நேரத்தில் அவனுக்கு பாதுகாப்புக்குரிய பல வகைகள் இருக்கிறது அல்லாஹ் ஒரு உதவி செய்ய நாடினா கொஞ்சம் அதிகமாக்கிடுவான் அல்லாஹ் உதவி செய்ய நாடினா எங்கும் இல்லாத இடத்திலிருந்து அல்லாஹ் கொண்ட தருவார் அல்லாஹ் உதவி செய்ய நாடினா அல்லா ஸ்கான போச்சால நேர் இடத்திலிருந்து உதவி செய்வார் அல்லா தாலா உதவி செய்ய நாடினா சபபுகளை பொருளை வச்சே உதவி செய்வார் ஒவ்வொருவரும் உதவி செய்ய நாடும் பொழுது கொஞ்சத்தை வெற்றி ஒரு கிளாஸ் பால் தான் அபு ஹுரேரா உதவியெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது சஹாபாக்கிலோ எண்பது பேர் இருந்தார்கள் இந்த எண்பது பேர்களுடைய சபையில ஒரு கிளாஸ் பால் கொடுக்கப்பட்டது நபையவர்கள் சொல்கிறார்கள் அபு ஹுரேரா இதை எல்லாருக்கும் பங்கெடுங்க பாடம் கற்பிக்கப்படுகிறது கற்றுக் கொடுக்கிறார் இதை புரிய வைக்க வேண்டும் அபுகுரே சொல்றாங்க அந்த கிளாஸ் பால் எடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து எல்லாத்தையும் அப்படியே இருக்குது நவியோர்கள் இந்த விபரிக்கு முகமாக இமாம் புகாரி ரஹத்து அவர்கள் ஜிஹாதுடைய பாடத்தில் ஒரு தலை பெற்ற ஒரு பாடம் அமைத்திருக்கிறார்கள் பாபு பொதுவாக சந்தேகம் எழுபதுண்டு நல்ல இருக்கும் பொழுதுதானே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் எங்களைப் போல பாவிகளுக்கு ஏன் இப்படி நடக்கும் என்று உள்ளத்துல தோன்றுவதுண்டு அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிறார்கள் இமாம் புகார் அஹமத்துலா அவர்கள் இந்த சாப்டர் மூலமாக அதை சொல்கிறார்கள் அல்லாவின் பாதையில் போர் பொருள் அபிவிருத்தி நபியுடைய காலத்தில் நபியுடைய மரணத்துக்கு பிறகு அந்த மனிதருடைய காலத்தில் அவருடைய மரணத்துக்கு பிறகு நபையுடைய காலத்துல கந்தக்குடையம் நடைபெற்று தாய்மார்களுக்கு பழக்கம் என்னன்னா வீட்டுல கொஞ்சம் இருந்தாலும் அதை விருந்தாளிக்கு உபசரிக்கணும் என்பதே பெண்களுடைய இயற்கையான பண்பு உள்ளதுல நல்லதை முன்வைக்கணும் இது விருந்தாளிகள் வந்தா அவர்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது இயற்கையாக எல்லா பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய இது ஒரு நல்ல சிறந்த அம்சம் தாய்மார்கள் விருந்தாளிகளை உபசரிக்கும் விஷயத்தில் பசியில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கந்த கோர்கத்தில் அதை சொல்லி வருமாறு அபு தல்ஹாவை அனுப்பி வைத்தார்கள் அபு தல்ஹா போய் சொல்ல ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு சமைக்கப்பட்டிருக்கு நீங்க ஒரு பத்து பேரை கூட்டிட்டு நடுக்கம் சொல்லி அனுப்பினார்கள் பாத்திரத்தை திறக்க வேண்டாம் வரைக்கும் ரொட்டியை சுடைய வேண்டாம் போய் காரியானாக சொல்லி நபிர்கள் பக்கத்தில் அடைந்துடைய காலத்தில் இன்னொரு நபி தோழர் இமாம் புகாரி அவர்கள் இந்த ஹதீஸை பல இடத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்கள் பயன் செய்கிறார்கள் ஒன்றே நவியவர்கள் இல்லாத சம்பவமும் ஒன்று நவியவர்களுடன் அப்துல்லா பின் அமர் என்ற தன்னுடைய தந்தை விட்டார் தந்தைடன் அவர் சின்ன பெண் குழந்தைகளை விட்டுட்டு மௌத்தாகிறார் பாப்பா மௌத்தாகிட்டாங்க சகோதரிகள் இருக்கிறார்கள் சகோதரன் மீது அந்த குடும்பத்தை பொருள் கொண்டு வருகிறது என்ன செய்யணும் குடும்பத்தை அனுசரித்து அந்த ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தில் அந்த குழந்தைகளை பராமரிக்கணும் இது இன்று எங்களுடைய கலாச்சார வழக்கத்தில் இருக்கிறது பொதுவாக மூத்தவர்கள் தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி பல தியாகம் செய்கிறார்கள் இந்த அடிப்படையில இந்த சஹாபி அவர்களும் பல தியாகம் செய்தார்கள் ஒரு நாள் ஒரு யுத்தத்திலிருந்து திரும்பி வந்து அனுமதி கேட்டார்கள் யார சொல்லா எனக்கு கொஞ்சம் அனுமதி தாருங்களா நான் கொஞ்சம் யுத்தத்தில் போய் நான் இவர் யுத்தத்திலிருந்து திரும்பி வந்து வீட்டுக்கு கொஞ்சம் அவசரமாக போகணும் வீட்டுக்கு அவசரமாக போகணும் என்ன ஜாவிர் அவசரப்படுறீங்க இல்லையாரா கல்யாணம் முடிஞ்சு நீங்க அழைப்பு தந்தீங்க உடனடியாக எல்லாம் வெளிக்கிளம்பி வந்துட்டேன் மனைவியை விட்டுட்டு வந்துட்டேன் இப்ப திரும்பிட்டு வந்த அமைதியா கொஞ்சம் வாலிப வேகத்துல யாரப்பா முடிச்சா நான் அழைக்க தரையே குடும்பங்கள்ல உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா கலையாளத்துக்கு அழைப்பு கொடுக்கலன்னு சொன்னா அது ஜெம்ம பகையாக மாறினது ஒருவர் விடுபட்டார் சொன்னா எனக்கு அழைப்பு வந்துச்சு அது போன்லதான் சொன்னாரு வீட்டுக்கு வந்து சொல்லல அதனால நான் போக மாட்டேன் எனக்கு காஞ்சிதா வந்துச்சு போஸ்ட்ல எனக்கு சரியாக வெத்தலை வச்சு அழைப்பு தரல அதனால நான் வரமாட்டேன் என்றதே எங்களுடைய சம்பிரதாயத்தில் உள்ளது ஆனா ரவிசல்ல செல்ல அலட்டிக் கொள்ளவே இல்லை எனக்கு அழைப்பு தர இல்லையே ஜாவிர் நானும் மதியினாலதான இருந்தேன் ஏண்ட துவாவை நீங்க பெற்றுக்கொள்ள இல்லையே என்று நபி அவர்களுக்கு எந்த ஒரு கோம் ஆத்தரமும் வரல என்ன கேட்டாங்க யார முடிச்சீங்க முடிச்சீங்களா விதவைய முடிச்சீங்களா நீ கேட்டா ஒரு விதவைய முடிக்கிறது என்ன சிரமம் இது முன்பு ஒரு கணவனோட வாழ்ந்தவன் அவளுக்கு அந்த கணவனோட நல்ல திருப்தியாக இருந்திருக்கும் இந்த கணவனிடத்தில் ஒரு குறை இருக்கும் அதனால முந்தி விஷயத்த சிலவேளை ஞாபகப்படுத்திடுவா இவருக்கு இது ஹேர்ட் ஆகும் திருத்தி அடைந்து நல்ல ராகத்தாக வாழ்ந்திருக்கிறா இதான் ஷமாயில் திருமிஜிலையும் புகாரி ஷரீப்லையும் மிக அழகான சம்பவம் வந்திருக்குது ஒரு நேரத்துல ஷமாயில் என்ற இந்த கிதாப ஒவ்வொருவரும் படிக்கணும் ஹதீசுடைய கலையில அவர்களை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்ற ஒரு கிரந்தீஷ் பை மிக அளவாக தொகுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்லயும் இருக்கிறேன் உருதுல இருக்கிறேன் அரபில் இருக்கிறேன் இந்த நாலு பாஷைகள் இன்னும் பல பாஷைகள்ல இது தயாராக இருக்குது கட்டாயம் எடுத்து படிங்க ஒவ்வொருவரும் அதுல வருது இன்னும் மனைவியுடன் கணவன் பேசுவதற்கும் இடம்பாடு இருக்குது என்பதற்காக வேண்டி பதினோரு பெண்மணிகள் ஒன்று சேர்ந்தாங்களா கணவனை பத்தி சொல்லுவோம் பதினோரு பேரும் ஒன்று சேர்ந்தா கணவனை பத்தி எப்படி சொல்லுவாங்க வெளியிலதான் சிங்கம் ஊட்டுக்கு வந்தா அப்படியே படுத்துருவாரு என்ன கணவர் இப்படிதான் எந்த கணவர் எப்படிதான் ஒவ்வொருவரும் கணவருடைய குறைய சொன்னாங்க ஒருவருடைய விஷயத்துல என்னுடைய உம்மு சரா அபிசரா என்ற இந்த சம்பவத்தையும் அங்கு சுட்டிக்காட்டி அன்பைக்கிறார்கள் அதற்கு பிறகு எனக்கு ஒரு கணவன் கிடைத்தார் அந்த கணவனுடைய முதல் கணவருடைய அன்புக்கு நிகராக மாட்டாது என்று இந்த அன்பை வெளிப்படுத்தி நபியவர்கள் ஆயிஷாவுக்கும் நபிக்கும் இருந்த அன்பை அங்கு எடுத்து காண்பிக்கிறார்கள் நீண்ட சம்பவம் நான் சொல்ல வந்தது குறைவுகள் ஏற்படும் என்ற விவரமும் இந்த அதிசயில வந்திருக்கிறது ஆக ஒரு கண்ணி பெண்ணை முடிச்சிருந்தா நல்லா இருக்குமே என்றார்கள் இல்லையா அரசு அல்ல வீட்டில் எல்லாமே சகோதரிகள் சின்ன பிள்ளைகள் நபியவர்கள் என்னுடைய தகப்பன் போர களத்தில் வஃத்தாகிட்டார் அவருக்கு கடனும் இருக்குது அதனாலதான் நான் ஒரு விதவையை முடிச்சேன் சில நேரம் குடும்பத்தில் ஒரு தியாகம் செய்யறதுனால அல்லா வாழ்க்கையில பல கயிற்களை ஏற்படுத்துவார் அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் யாரும் சொல்லலா இது ஒரு விடயம் நபியே என்னுடைய தகப்பன் மௌத்தாகும் பொழுது கடனோட மௌத்தாகிட்டாரு ஆனா மௌத்தாகிறதுக்கு முன்பு சொல்லிட்டு மௌத்தாகிறார் என்னுடைய கடனை கவனமாக ஒப்படைக்க வேண்டும் ஆனா எனக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது அவகாசம் கொடுங்க ஆனா அவர்கள் கேட்கல தந்துதான் ஆகணும் ஒன்று புடியாக நின்றார்கள் நபி சொல்லு வசல் அவர்கள் அந்த மரத்தில் உள்ள பேரிச்சப்பலங்கள் எல்லாம் ஒன்று அந்த கடனை கொடுக்க ஆரம்பிச்சாங்க இது நபியுடைய காலத்துல ஏற்பட்ட வரக்கு ஒரு நாள் பாடம் நடத்தி கொண்டிருந்தாங்க மாணவர்களுக்கு ஹரீஸ் பாடம் நாங்க அபு வைதா உடைய தலைமையில ஒரு படையாக நாம் போயிருந்தோம் ஒரு ஜமாத்தாக போயிருந்தோம் எனக்கு கடுமையான பசி எடுத்தது ஒவ்வொரு நாளும் ஒரு பேரிச்சு பழுத்து தான் எங்களுடைய அமீர் தருவார் அந்த பேரிச்சு பழுத்தை எடுத்து நாம் சாப்பிட்டோம் ஒரு பேரி பலத்தை சாப்பிட்டோம் உங்களுக்கு போதுமா என்று மாணவர் ஒரு கேள்வி கேட்ட பொழுது அப்பதான் ஒரு பேரிச்ச பலத்தின் பொறுமதி அந்த நேரத்தில் அல்லாத்தாலா நமக்கு செய்த ஒரு மாபெரும் ஒரு அருள்தான் அல்லா என்ன செய்தான் ஒரு மீன் அல்லாத அந்த மீனை பதினெட்டு நாட்கள் முன்னூறு பேரும் சாப்பிட்டோம் உதவி வரக்கூடியவர்கள் இருந்தாலும் நபியவர்கள் இல்லாவிட்டாலும் நான் இம்மா புகாரி அவர்கள் சொன்னது சொல்ல வந்ததே இந்த நபியுடைய காலத்திலும் நபியுடைய வகாத்துக்கு பிறகும் சுபேர் ரதியல்லான அவர்கள் நபியுடைய மாமியின் மகன் அவர் ஒரு நாள் போர்களத்தில் இருக்கிறார் தன்னுடைய மகன் அப்துல்லாவை கூப்பிட்டார் வாழ்க்கையில் அன்றாடங்களுக்கு உங்களுக்கு வரலாறாக முன்வைக்கிறேன் அதிலிருந்து நாம் சில படிப்பினைகளை பெறலாம் என்று நான் அநியாயம் செய்யப்பட்ட நிலையில் ஒருவேளை நான் கொல்லப்பட போகிறேன் என்று சொன்னார் நான் இன்றே ஷீதாக போகிறேன் என்றான் ஹம்மி என்னுடைய கவலை என்னுடைய கடன் என்னுடைய கடன் எனக்கு கவல கடன் எடுக்கிறது கஷ்டம் எடுப்போமோ கொடுக்கிறதையும் அல்லாத அப்படியே தான் புலங்கிற எடுத்தா அல்லா தால அதுக்கு வழி செய்யறதே இல்லை திருப்பி கொடுக்கணும் என்ற நீயத்து இருந்தா நிச்சயமாக அல்லா குத்தாலா அந்த கடனை எப்படி சரி நிறைவேற்றுவான் இருபத்தி ரெண்டு லட்சம் சொத்து இருக்குது பனிரெண்டு லட்சத்துக்கு சொத்து இருபத்தி ரெண்டு லட்சம் கடன் மகனுக்கு வசிய செய்கிறார் பொதுவாக பாருங்க தொலகையை பத்தி நல்ல கவனமாக மசலா கேட்போம் யாருமே அலட்டிக் கொள்ள மாட்டோம் அதுல மூத்த சகோதரர் இத பத்தி கேட்க மாட்டார் என் வாப்பா மௌத்தாகும் பொழுது அஞ்சு வயசுக்குள்ள இருந்துச்சு அதுக்கும் எனக்கும் சரிசமாதானே பிரிக்கணும் சட்டம் ஆனா நான் தானே கஷ்டம் கூட பண்றேன் தீர்ப்பு அங்கிரம் மசாலாவ கேட்போம் பயன் செய்ய இல்ல ஹதீஸ்ல அல்லா தாரா நவியவர்கள் மூலமாக சொல்லிருக்கிறான் ஆனா சொத்து பிரிக்க வரக்கூடிய நேரத்துல அல்லாவே இப்படி பிரிங்க இப்படி பிரிங்க இப்படி பிரிங்க என்று சொல்லியிருக்கிறான் கணவனுக்கு இவளோ மனைவி கேவலோ குழந்தை கேவலோ சகோதரி கனவோ சொன்னார்கள் அறிவுகள் ஒன்றுதான் இந்த அறிவு என்று சொன்னார்கள் இது எடுப்பட்டு போகும் என்று யாரும் அரட்டி கொள்றது பாகிஸ்தானுடைய கிரேட் முஃப்தி என்று வர்ணிக்கப்படக்கூடிய முஃப்தி ஷபீர் அஹமதுல்ல அவர்கள் அவர்கள் இருக்கிற காலத்தில் அவர்கள் பத்வா கொடுத்தார்கள் இரண்டு லட்சம் நூத்தி அறுபத்தி ஏழு கிரந்தங்கள் எழுதியிருக்கிறார்கள் அவருடைய மாரி குரான் english la 8 volumes la vandirukira very beautiful migavum inda kaalathila veliyaana translations illa aha nalla navina kaalath palapirachinaiygalai ulladakke miga alagaga thookapatta daan urudil avargal eluthiraargal 25 varudamaga radio la avargal seidha program daan andha mariful quran endra veliyaanadhe adinude english translation avurudaiya maharana taqi usman avargal saudilayum pala naadugallil mahareil islamic finance ude idhila migavum munnalil irukkukuriya avargal mufti taqi avargalum avargalum adha merpaarvai seitha அவர் வந்து பெறுவதற்காக வந்தார் தலை வழியாக இருக்கவே என்று அந்த சகோதரர்கள் அவர்கள் முன்னிலையில சொன்னே ஒருவர் போய் தகப்பனுடைய ஒரு மருந்து போத்தலை முஃப்தி ஷபியுடைய மருந்து போத்தலை கொண்டு பாவிக்கலாம் அந்த மருந்து போத்தல் எடுத்துட்டு அவர்கள் சொன்னதுதான் எங்களுக்கு படிப்பினை தரக்கூடிய ஒரு விஷயம் சொன்னார்கள் இது உங்களுடைய தகப்பனுடையது அவருடைய வாழ்நாள்ல அவர் மௌத்தானதுக்கு பிறகு உங்களுடைய ஏழு சகோதர சகோதரிகளுக்குரியது நீங்க ஒருவர் தர்றதுனால எனக்கு இது ஹலால் ஆக மாட்டாது ஒரு கணவன் சொன்னார் என்னுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு நீ போனா உனக்கு தலா என்று சொன்னார் கோபத்தில் அமெரிக்கா சட்டம் இருக்குது டிவோஸ் இட் only a man, கடைசியில மனைவியை பார்த்து தலாக் தலாக் தலாக் என்று சொல்றார் ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா அது சட்டத்தை தேடுவாங்க சத்துவம் எங்கையும் இருக்குதா அப்ப அவங்க இந்த இது பாடத்தில் நான் இதற்கு கண்ணோட்டத்தில் பார்த்தேன் படத்துல நடிகர்கள் நடிக்கும் பொழுது சில பேர் அவர்களே பேசுவார்கள் சில நேரம் பேக்ல பேசப்படும் இந்த படத்தில் என்ன கேட்டேன் அப்பொழுது பேசியதல்ல இவருடைய பின்னணியில தான் பேசப்பட்டிருக்கிறேன் அதனால தலாக் நிகழ் இல்லை இவர் பேசவே இல்லை இவருடைய பேச இல்லை அவர் தலாக் நிகழ் இல்ல அவர் தலாக்கின்ற இந்த வாசகம் அதை மொழியப்பட்டு ஒருவர் மொழி அது ஆணுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கே பெண்ணுக்கு கொடுக்கப்பட இல்லை ஆனா இந்த நேரத்தில் ஒரு கேள்வி எழுமெல்லாம் பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டதே என்னது பெண்ணுக்கு இந்த ரைட் இல்லையா பெண்ணுக்கு இந்த ரைட்ஸ் இல்லையா ஆனா மட்டும்தான் இந்த ரைட்ஸ் இருக்குது பெண்ணுக்கு இது கொடுக்கப்பட மாட்டாதா என்று சொன்னா நிச்சயமாக பெண்ணுக்கும் இந்த ரைட்ஸ் இருக்கதான் செய்து ஆனா இஸ்லாம் வேறொரு உருவத்துல வச்சிருக்கு ஏன் பெண்கள் அவசரமாக சில காரியத்தை செய்திருவாங்க பின்பு கை அவசரமான சில காரியத்தை செஞ்சிருவாங்க பின்பு கை செய்தப்படுவாங்க என்பதற்காக பெண்ணுக்கும் அந்த ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு எவ்வளவு அழகாக பெண்ணுக்கு இந்த ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு பரீரா என்ற ஒரு பெண்மணி அடுமைகளை வாங்கிறது ஆடு மாட்டகைகளை பணம் கொடுத்து வாங்குறது போலதான் ஆண் பெண்ணுவார்கள் அவங்க வாங்கக்கூடிய பழக்கம் இருந்ததே இந்த பரீரா என்ற பெண்மணியும் ஒரு முகேஷ் என்ற கணவருக்கு மனைவியாக துணைவியாக வாழ்ந்து வந்தால் இல்லை என்றால் நீ பிரிந்து கொள்ளலாம் என்ற அந்த திருவழியாக அழுது கொண்டிருக்கிறார் என்ற இந்த செய்திய நபி அவர்களுக்கு மதீனாவுடைய தெருக்களில் அழுது கொண்டிருக்கிறார் கொடுக்கப்பட்ட உரிமை தலாக் வார்த்தை அமெரிக்கால பெண்ணுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு போல பெண்ணுக்கும் இந்த தலாக்கு அவள் சொன்னேன் இதையும் பயன் செஞ்சு என்ற இந்த பெண்மணி அவர் சொல்கிறார் அந்த பெண்மணி கேட்கிறார் உங்களுடைய கமாண்ட் ஆர்டர் அல்லது என்ன சொல்றீங்க வேண்டுகோள் வாழ்க்கை என்னுடைய சிபாரிசு தான் அந்த பெண் என்ன சொன்ன தெரியுமா யார சொல்ல உங்களுடைய சிபாரிசு போய் ஏற்கப்படாவிட்டால் எப்படி எங்களுடைய நிலப்பாடு எப்படி இருக்கும் நாங்கள் இந்த நிலையை கடைபிடிப்போம் என்று ஏற்றுக்கொள்ளப்பட நபியுடைய உத்தரவு செய்தா அதனால வரக்கூடிய பின் விளைவு பயங்கரம் வலது கரத்தால் சாப்பிடு என்று சொன்னார்கள் அவரோ இடது கையில் எப்படி எடுத்துக்கொண்டு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் எனக்கு சி கிடா நேதா நீ சக்தி பெற மாட்டா என்ற கூடியவர்களுக்கு வரக்கூடிய முடிவு துனியாவிலும் ஆக்ராவிலும் அல்ல அந்த பெண்ணுடைய நுணுக்கத்தை பாருங்க தாய்மார்கள் நுணுக்கமாக இருந்திருக்கிறார்கள் தாய்மார்கள் நுணுக்கமாக இருக்கும் பொழுதே அதனால் உம்மத்துக்குரிய சட்டங்கள் வெளியாகிறது ஒரு பெண்ணுடைய நுணுக்கம் அது ஒரு சாதாரண அடிமை பெண் அடிமை பெண் நடந்து கொண்ட விதத்தினால் மார்க்க சட்டம் ஒன்று வெளியாகிறது என்ன சட்டம் நபியாக இருந்தாலும் ஒரு சிபாரிசு செய்தால் ஏற்றுக்கொள்வது கடமை இல்லை அதே இன்னொரு சம்பவம் இந்த பெண்ணுடைய வீட்டுக்கு நபி அவங்க வராங்க சம்பவத்தை சொல்லக்கூட ஒரு சரியான ஒரு இன்பமாக இருக்குது நடந்து கொண்ட விதத்தினால் மார்க்கத்துடைய சட்டங்கள் எப்படி வெளியாகிறது அந்த நவியர்களுக்கு அனுமதியை கொடுத்திருந்தான் கேட்டாங்க ஒரு நாள் இருக்குது ஆம் இருக்குது ஆடறு சதக்கா வந்த மாமிசம் தான் வீட்டில் இருக்கிறதே தவிர நான் அறுத்த மாடல்ல யாரும் சொல்லலாம் நீங்க கேட்டவுடனே வீட்டில் உள்ளத சந்தோஷமாக அந்த உம்முசுலை தந்தது போல நானும் தந்திருக்கணுமே இல்ல மார்க்கத்தில் சதக்கா நீங்க சாப்பிட கூடாது என்று இருக்கிறேன் ஏ, ஒரு வாயில பகின் ஒருக்கும் நபியுடைய குடும்பத்தை சேர்ந்து நீங்க சாப்பிட கூடாது அதனால பரீரல்ல கேக்குறாங்க அடிமை பெண் கேட்கிறாங்க இப்படி ஒரு விஷயம் இருக்குது சாப்பிட உங்களுக்கு கூடுமா அந்த எமார்களையும் சகோதரர்களை சகோதரிகளை தீர்த்து வைத்திருக்கிறது கை மாறும் பொழுது சட்டம் மாறுகிறது முதலாளி என்ன செய்யறாரு ஜக்காத் கொடுக்கிறாரு யாருக்கு தொழிலாளிக்குறேன் இந்த இருபத்தி அஞ்சு வைக்கிறார் இந்த இருபத்தஞ்ச வைத்து அவர் வலிமா சாப்பாட்டுல முதலாளியையும் அழைக்கிறார் முதலாளி அவர்களே நீங்க தந்த ஜக்காத்து பணம் தான் அதுலதான் சாப்பாடு போடுறேன் அதுல உங்களையும் விருந்தாளியாக அழைத்து இருக்கிறேன் உங்கட பணத்தாலே உங்களுக்கு சாப்பாடு போடுறது இது கூடுமா என்று கேட்டா பரீரா விடை தந்துட்டீங்களே என்று சொல்லுவோம் இப்படி நபி அவர்கள் சொல்கிறார்கள் உங்களிடத்தில் இருக்க வரைக்கும் அது சதக்காவாக இருக்கும் நீங்க எனக்கு தந்துட்டா ஹதியாவாக இருக்கும் நான் உங்களுக்கு தந்தது ஜக்காத்தாக இருக்கும் நீங்க மன எனக்கு தரும் பொழுது அது ஹதியாவாக மாறும் பெரும் பிரச்சனைகள் இந்த ஒரு பெண்ணுடைய சட்டத்திலிருந்தே ஏராளமான சட்டங்கள் தொகுக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் மார்க்கத்தை முற்காலத்துல வாழ்ந்தவர்களுடைய அந்த வாழ்க்கை முறையில நமக்கு ஏராளமான படிப்பிலைகளை தந்திருக்கிறார் ஆக இந்த தலாக்குன்ற ஒரு விஷயத்த அல்லா இந்த பெண்ணுக்கு கொடுக்காம ஆண்களுக்கு தான் தலாக்க கொடுத்திருக்கிறான் தலாக்குன்ற இந்த வார்த்தைய ஆண்கள் தான் மொழிவார்கள் பெண்களுக்கு அல்லாஹ் பல ரைட்ஸ்களை கொடுத்திருக்கிறான் அதுல ஒன்று தான் என்று இருக்கிறது எனக்கு இந்த கணவனோட வாழ இஷ்டம் இல்லையா அரசு அல்ல ஆனா இந்த கணவனை பத்தி நான் எந்த குறையும் சொல்றதுக்கு விரும்பவில்லையா அரசுலா எந்த மகர வேணும்னா நான் திருப்பி கொடுத்துடுறேன் என்ன இந்த கணவரை விட்டு நீங்க பிரிச்சு அனுப்பிடுங்க இதை இஸ்லாம் காற்ற முறை கணவன் காணா காணா போயிட்டாரே என்று சொன்னா இந்த கணவர் காணா போயிட்டார் என்று சொன்னா இதுக்கு என்ன செய்வது காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பயங்கரமான பிரச்சனை குவைத்தில் ஒருவேளை இது குறைவாக இருக்கும் இலங்கை போன்ற நாடுகள் இது மிகவும் சகஜமாயிருச்சு யுத்தம் பம் பிளாஸ்ட் தாக்குதல் கடத்தல் இப்படி பயங்கரமான சூழல்கள் கணவன் காணாகிட்டாரே பெண் தனிமையில் இருக்கிறா இந்த பெண் எவ்வளவு காலம் எதிர்பார்க்கணும் இந்த கணவரை என்பதே ஒரு கேள்விதான் இதுக்கு நபி ஒரு சட்ட தீர்ப்பு இல்ல பிரச்சனை தீர்மானம் இப்படிதான் என்று சொல்லாமல் மௌத்தாகும் பொழுது அதுக்கு நபிங்க இடம்பாடு வச்சுட்டு போனாங்க நபியுடைய காலத்திலேயே இப்படியான ஒரு பிரச்சனை வரும் பொழுது என்ன செய்யணும் இருக்கிறது அனுப்பினார்கள் உங்களுடைய இந்த அசர தொழுகைய பணு குறைதால போய் தான் நீங்க தொழுகணும் என்று ரசூசல் அல்லாஹு செல்லும் சொல்லி அனுப்பினார்கள் அசர தொழுக போகக்கூடியவர்கள் இடையில ரெண்டு கருத்துள்ளவர்களாக மாறிவிட்டார்கள் ஒரு சாரார் தொழுகணும் என்றார்கள் ஒரு சாரார் அங்கு போய் தான் தொலனும் என்றார்கள் ரெண்டு விஷயம் இங்கே உண்டாகிறது ஒன்றே நபியுடைய கட்டளைய அமல்படுத்த போனா அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு நடக்கிறது நபியுடைய கட்டளைக்கு மாறு செய்தா அல்லாவுடைய கட்டளை நிறைவேறுகிறது அப்படியான ஒரு கட்டம்ளுக்கு பாராட்டினார்கள் யாரையுமே குறை சொல்ல வெளியில பார்த்த முன்னா யாரோ ஒருவர் தெரியுது ஆராய்ச்சி ஒரு முயற்சிக்குரிய இடம்பாடு வைக்கப்பட்டிருக்கிற அலிவசம் அவர்கள் இதுக்கு இடம் அளித்தார்கள் இந்த ஒரு கதவு வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு கலவர் காணாமலாக இமாம் அபு ஹனிஃபாத்துல அவங்க சொல்றாங்க சம காலத்தில் உள்ள ஆண்கள் எவ்வளவு காலம் வாழ்வார்களோ அவ்வளவு காலம் இந்த பெண் எதிர்பார்க்க வேண்டும் நாற்பத்தி அஞ்சு வருஷம் எதிர்பார்க்கிறதாக இருந்தா இந்த பெண்ணுக்கு பெரிய கஷ்டமான வேலை அபுஹனி கருத்து இமாம் நாலு வருஷம் எதிர்பார்க்கணும் இமாம் ஒரு வருஷம் எதிர்பார்க்கணும் தோன்றிய ஒரு பெரிய ஆலயம் அவர்கள் ஆதரிச்சி ஒரு பத்வா தொகுத்தார்கள் ஏன் இந்தியா பாகிஸ்தான் உடைய பார்ட்டிஷன் நாற்பத்தி ஏழு ஏற்பட்ட நேரம் கணவன் இங்க மனைவி இங்க பல விதமான பிரச்சனைகள் அங்கு ஏற்பட்டதை அதுக்கு முதல் இந்த பத்வா தீர்க்கப்பட்டதை இமாம் மாலிக் இந்த சொல்ல வச்சு அமல்படுத்தலாம் நான் கராச்சில இருக்கிற காலத்துல இந்த பத்வா ஒன்று வந்ததே பாகிஸ்தான் ஒரு மனைவி சட்டம் என்ன காணாமல் இருக்கக்கூடிய இந்த மனைவிக்கு தீர்ப்பு ஒரு வருஷம் இவர் எதிர்பார்க்கணும் அனௌன்ஸ் பண்ணணும் எல்லா மீடியாக்கள்ல பத்திரிகைகள்ல கணவன் காணா போயிட்டார் இவர் இருந்தால் அறிவிங்க சொல்லி இல்லாத பட்சத்துல காது என்ன செய்வார் ஏழாவது அந்த ஒரு வருஷம் கழிந்ததுக்கு பிறகு ஒரு பிறகு இந்த பெண்மணி யாரையும் திருமணம் செய்து கொள்ள இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டு வருஷத்தில் சட்டத்தையும் பெற்று கழித்து இந்த பெண் இரண்டாம் தாரம் கல்யாணம் முடிச்சு ஏழே ஏழு நாளில் முதல் கணவர் வந்திருக்கிறாரு நமக்கு ஏற்பட்ட ஒரு பத்வாவுடைய முதல் கணவர் வந்திருக்கிறாரு இப்பதான் அபு ஹனீஃபா சொன்னது அந்த பொம்பளைக்கு ஞாபகம் வந்திருக்கும் ஓஹோ இன்னும் கொஞ்ச காலம் எதிர்பார்த்திருந்தா நல்லா இருந்திருக்குமே இப்பயே இதெல்லாம் ஆராய்ச்சியில் வரக்கூடிய தீர்ப்புகள் பெண்மனே சில உல மக்களுடைய கருத்து பிரகாரம் முதல் கணவனுக்கு தான் இவர்கள் போய் சேர வேண்டும் என்ற தீர்மானத்தில் வருகிறார்கள் ஏன் முதல் திருமணம் என்பதே அவ்வளவு ஒரு மிக உறுதியானது அதற்குரிய இஸ்திப்ரா உடைய அந்த காலம் கப்பை அவர்கள் சுத்தொண்டு திரும்ப அந்த முதல் கணவருக்கு போவார் என்ற அந்த தீர்மானம் சட்டங்கள் வருகிறது ஆக நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் வேணாலும் சகோதரிகளை சகோதரிகளை தாய்மார்களே நான் என்னுடைய தலைப்பை விட்டு கொஞ்சம் நகன் இருக்கிறேன் நான் சொல்ல வந்ததே நல்ல ஞாபகத்துக்கு எடுங்க என்ன சொல்ல வந்தேன் என்று சொன்னால் ஜாபிர் ரதி அல்லான் அவர்களுடைய அந்த சம்பவத்தை நான் கூறிக்கொண்டிருந்தேன் ஜாபிர் ரதி அல்லாடைய காலத்தில் அல்லாஹ் பொருள் எப்படி வரக்கட்சான் என்பதை நான் சொன்னேன் அத்தோடு நான் வந்தேன் அவர்களுக்கு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்னுடைய கவலை என்னுடைய கடன் இந்த கடன் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றே ஹதரத் ஜுபேர் ரதே அலான் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு வசிய செய்கிறார்கள் கவலைகள் ஆகப்பெரிய கவலை என்னுடைய மௌத்துக்கு பிறகு கடன் கொடுக்கணும் கடனை ஒப்படைக்கணும் என்ற கவலை இந்த சுபேர் அவர்களுக்கு இருந்ததை தன்னுடைய கூப்பிட்டு சொன்னார்கள் எனக்கு பன்னெண்டு லட்சம் சொத்து இருக்குது இருபத்தி ரெண்டு லட்சம் கடன் இருக்குது இந்த இருபத்தி ரெண்டு கடனை இந்த பன்னெண்டு லட்சத்துல அடைக்கணும் சொன்னார்கள் அங்கு நான் சொல்ல வந்தேன் அனந்தர சொத்துக்கு இன்றைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது மிகவும் குறைவாக இருக்கிறேன் அனந்தர சொத்துரை விஷயத்தில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பதற்கு முஃப்தி ஷஃபி அவர்களுடைய இந்த சம்பவத்தை நான் முன்வைத்தேன் முஃப்தி ஷஃபி ரஹமத்துல்ல அவர்கள் இரண்டு லட்சம் பத்துவாக்கல் கொடுத்திருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை முன்வைத்தேன் அந்த மறந்து டப்பா கொடுத்தார்கள் அதை எல்லாருடைய அனுமதி எடுக்க வேண்டும் என்றார்கள் சிறு விஷயங்கள்ல நாங்கள் அலட்சியமாக இருக்கிறோம் அலட்சியமாக இருக்கும்பொழுது என்ன நடக்குது அதுல பின்விளைவுகள் மிக பயங்கரமாக ஏற்படுகிறது என்பதை நாம் முன்வைத்தோம் நபியுடைய காலத்திலேயோ நபியுடைய மௌத்துக்கு பிறகோ தன்னுடைய வாழ்க்கையிலயோ தன்னுடைய மௌத்துக்கு பிறகோ அல்லா பொருள்களில் எப்படி வரக்கிறான் என்பதை உணர்த்த வந்த நான் இந்த சம்பவத்தை சொன்னேன் ரதிலுடைய சம்பவத்திலிருந்து நமக்கு ஒரு முக்கியமான பாடம் என்ன கிடைக்குதுண்டா பிரிக்கப்படணும் ஆனா அதே நேரத்தில் அனந்தர சொத்துல தன்னுடைய பேரனுக்கு மனைவியும் குழந்தைகளும் இருக்கும் பேரனுக்கு ஏதும் போக போக வைப்பதற்கு இஸ்லாம் காட்டும் பலிதான் என்பதை நான் சொத்தை தூக்கி மதரசாக்கு கொடுங்க மசித்துக்கு கொடுங்க என்று ஒருவர் வசியத்தை செஞ்சா அது பூர்த்தி பண்ணப்பட மாட்டாவே மூணில் ஒன்று மாத்திரம் தான் கொடுக்கப்படும் மூன்று தான் கொடுக்கப்படும் மத்தது இவருடைய குடும்பத்துக்கு தான் கொடுக்கப்படும் மார்க்கம் எவ்வளவு அழகாக ஒரு விஷயத்தை முன்வைக்கிறது கோபத்தில் சொல்கிறார் ஒரு பகுதி தான் வசியத்து நிறைவேற்றப்படும் மற்றதெல்லாம் உங்களோட குடும்பத்துக்கு உங்களோட மனைவிக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் என்ற இந்த சட்டம் அங்கு விவரிக்கப்படும் அந்த அடிப்படையில இந்த ஜுபேர் அவர்கள் மரணிக்கிறார்கள் தன்னுடைய பன்னெண்டு லட்ச சொத்தையும் இருபத்தி ரெண்டு கடனையும் போகிறார்கள் அப்துல்லா பின் சுபை மகனார் நாலு வருஷம் மக்காவுடைய சீசன்ல அறிவித்தல் கொடுக்கிறார் இடத்துல சரி கடன் எடுத்திருந்தா தயவு செய்து வந்து பெற்றுக்கோங்க கடனுடைய முக்கியத்துவம் ஒன்று எடுத்தா திருப்பி கொடுக்கணும் என்ற இந்த உணர்வு இது இருக்கு முன்னாள் அல்லா செய்வான் அல்லா வாழ்நாளிலும் மௌத்துக்கு பிறகும் என்ன நடந்தது இந்த சொத்த இமாம் புகாரி அவர்கள் அஞ்சு கோடி ரெண்டு லட்சத்துக்கு மட்டும் பன்னெண்டு லட்சத்துடைய சொத்து எவ்வளவு போச்சு அஞ்சு கோடி லட்சம் விடையளித்தேன் பால் ஒரு கிளாஸ்ல நபி அவர்களுடைய ஹயாத்துல அபு கொடுத்தது மாத்திரம் அல்ல ஜுபை தன்னுடைய வாழ்க்கையில பட்ட கடனை அவருடைய மௌத்துக்கு பிறகும் அல்லா பன்னெண்டு லட்சத்து அஞ்சு கோடியாக மாத்துகிறார் சொத்து பெறுகிறது என்று மிக சிம்பிளாக புரிய முடியுது லண்டன்ல அந்த அளவுக்கு சொத்து பெருமதி அன்னைக்கு இந்த இடத்துல இப்படிதான் இருந்துச்சு நான் வாங்கி போட்டிருந்தேன்னா இருக்க வேண்டும் கை செய்தப்படக்கூடிய பார்க்கிறோம் அஞ்சு கோடிக்கு எப்படி போச்சு யோசிக்காதீங்க இதுதான் அல்லாஹ் செய்யக்கூடிய பறக்கத்து அல்லா கரநாடும் பொழுதே கொஞ்சத்தை அதிகமாக்குவான் என்ற ஒரு விஷயத்தை தான் இவருடைய சில விஷயங்கள் வந்திருக்கிறேன் அல்லாஹ் கொஞ்சத்தை அதிகமாக்குறது எப்படி என்பதுதான் பல ஆதாரங்கள் மூலமாக உங்களிடத்தில் முன்வைத்திருக்கிறேன் இது அடுக்கிக் கொண்டே போகலாம் பல சம்பவங்கள் மூலமாக அல்லாஹ் கொஞ்சத்தை எப்படி அதிகரிக்க செய்வார் இதை மாத்திரம் புரிந்து கொள்ள முடியும் வாழ்க்கையும் முடிச்ச முதலண்டைக்கே உங்களுக்கு துபா ஒன்று செய்றாங்க சந்திக்க கூடியவர்கள் வாழ்க்கையில வரக்கானாக உங்கள் இருவரையும் அப்ப என்ன நடக்கும் மனப்பான்வரும் கொஞ்சம் போதும் அலமது இல்லா கொண்டு திருப்தி அடைவோம் துன்யாவுடைய விஷயத்துல தனக்கு கீழ் உள்ளவங்களை பார்க்கணுமே தவிர மேலுள்ளவங்களை பார்க்க கூடாது பாடுபடக்கூடிய உழைப்பு செய்யக்கூடிய தியாகம் செய்யக்கூடியவர்களை பார்க்கணும் எப்பொழுதுமே ரெண்டு கார் உள்ளவர்களை பார்த்தா அவருக்கு நன்றி என்ற ஒரு நாள் வரமாட்டார் அல்லாவுக்கு எல்லா புகரும் துணியாவுடைய விஷயத்துல தனக்கு கீழ் உள்ளவர்களை பார்க்கும் பொழுதே நன்றி உணர்வு அதிகரிக்கிறதே மேலுள்ளவர்களை பார்க்கும் பொழுதே ஹவாவும் ஆசையும் போராமையும் தன்னுடைய உள்ளத்தில் ஹசதும் அதிகரித்துக் கொண்டு அல்ல தந்தது போதாக ஒரு சஹாபி சல்மான் பாரிஸ் அவருடைய வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தார் விருந்தாளி வந்தவுடனே உள்ள விநாயக்கரியையும் வினிகரையும் ரொட்டியையும் தூக்கி சாப்பாடாக அவர் வந்தவர் எங்களை போல ஒரு ஆளை அறிக்கும் அவர் சொன்னாரு ரொட்டியும் வினாக்கரியும் ஒரு கரையும் இருந்தாதானே நல்ல அறிக்கும் கரையும் சேர்ந்து இருந்தாதானே நல்ல அறிக்கும் சொன்னார் அவ இந்த சஹாபி ஏதோ ஒரு அமைப்புல போய் கரையையும் தேடி கொண்டு வச்சுட்டாங்க இதை நல்ல சாப்பிட்ட பிறகு ஒரு துவா ஊதினார் அலமது இல்லா என்ன எத குஞ்சத்தை கொண்டு அல்லா நீ தந்ததை போதுமா கூடிய உள்ளத்தை தந்தாயே உனக்கே எல்லா புகழும் அண்டார் சமான் பாரிஸ் சொன்னாங்க போதுமா நீது நீ வெறுவரே துவாலை அடகு வச்சு இந்த மாமிசத்தை இதனாலதான் அதீஷ வந்திருக்கிறேன் யார் தன்னிடத்தில் உள்ளதை கொடுக்க அற்பமாக மதிக்கிறார்களோ அவர்களுக்கு சாபம் உண்டாகட்டும் என்று சொன்னார் ஒரு விருந்தாளி வந்துட்டா என்ன செய்யணும் தெரியுமா உள்ளதை வைக்கணும் கஷ்டம் தான் ஆனா அங்கிட்ட சொன்னாங்க உனக்கு வைக்கப்பட்டது அற்பமாக நீ மதிச்சா உனக்கும் சாபம் அழிவுண்டாகட்டும் அற்பமாக மதிக்க கூடாது அலமதுலா என்றும் அதுக்கு என்ன செய்யணும் தனக்கு கீழ் உள்ளவர்கள் எப்பொழுதுமே பார்த்துக் கொண்டிருக்கணும் இதனாலதான் ஒரு துவா கற்று தந்தாங்க பாடமே இருக்கணும் எல்லாருக்கும் எப்பாவியோ அல்லவே ஒரு நோயாளியோ ஒரு கஷ்டத்தில் உள்ள துவாவில் எந்த பாவத்தில் அவர்களுக்கு அல்லாவின் புறத்திலிருந்து கேட்டாங்க பாத்திமா சாப்பிடறதுக்கு எதுவும் இருக்கா ஒன்றுமே இல்லையா அரசு அல்லசமும் வந்தது உடனே கூப்பிட்டு விட்டாங்க மாமிசத்தையும் அதிகமாக இருந்தது எங்கால மகளே என்று கேட்ட நேரம் அல்லா அனுப்பினான் என்று சொன்ன உடனே நவியுடைய உள்ளத்துல சரியான சந்தோஷம் மனுவை சிறையில் அழகி ஏற்படுத்தியது போல எந்த வீட்டிலையும் ஒரு பாத்திமாவும் என்று நன்றி செலுத்தினார்கள் வர வேண்டியது இதுதான் அல்லா தரக்கூடியவன் பாதுகாப்பு கொடுக்க நாடினால் காப்பாசிகளுக்கு அல்ல கொடுத்தது போன்று பாதுகாப்பு தருவான் அல்லா பாதுகாப்பு கொடுத்த மீனுடைய வயிற்று யூனி சிலை சிலாதுக்கு கொடுத்தது போன்று பாதுகாப்பு தருவான் அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்க நாடினால் இப்ரா அந்த கடத்தி சென்று அந்த நதியின் மீது கடத்தது போன்று அல்லாஹ் பாதுகாப்பு கொடுப்பான் அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்க நாடினால் அவர்களை அந்த அந்த கொகையில் வைத்து பாதுகாப்பு கொடுத்தது மேலான அல்லாஹுடைய திருநாமங்கள் முடிக்கிறோம் அல்லாவுடைய திருநாமல் பிரவசிப்பார்கள் வார்த்தைகளை மொழிவதா கிளி மொழிவது போன்று இதனுடைய கருத்தையும் இதனுடைய அர்த்தத்தையும் இதனுடைய வார்த்தைகளையும் காபிர்கள் இன்றே பாடமாக்குறது போல பாடமாக்கினால் மட்டுமா அல்லது இதனுடைய நம்பிக்கையுடன் இதை ஓதினாலா என்பதுதான் நாம் புரிய முடியும் நாம் கட்டாயம் புரியணும் உலகத்தில் பல நாடுகள் மேற்கத்திய நாடுகளின் மிக இஸ்லாமிய பாடங்களை படிக்கக்கூடியவர்கள் என்ற தலைக்கள் பல நாட்டிலும் பார்த்திருக்கிறோம் ஜெர்மனியில இருக்குது அங்கு ஒருவரை சந்திச்சோம் இருபது இருபத்தி ஏழு வருஷமாக கேட்டா எங்கால நீங்க நீங்க யார் என்ன செய்ய நடத்துறீங்க நீங்க எதை முன் கேட்டா முன்வைசீர் தபரிமா இல்ல நான் பான் கிறிஸ்டியன் பாடம் நடத்துகிறார் சொன்னார்கள் இந்த குரானை இந்த ஹதீஸை ஒரு காலம் வரும் சில மக்கள் சுமப்பார்கள் அவர்களுடைய தொண்ட குழிக்கு கீழே இறங்க மாட்டார்கள் நோக்கங்கள் பலதாக இருக்கலாம் இதும் இதை ஓதுவதும் எங்களுடைய நாட்டில் பிரேமதாசாச ஒரு லித்யாவுடைய துவாத்துகளுக்கு ஒரு பெரிய செமினார் முதல் பிரசிடன்ட் என்ற அடிப்படையில் அவருடான் ஸ்பீச் அலஹா முஸ்லிமீன் தன்னுடைய ஸ்பீச் ஆரம்பிச்சார் பலரும் இருக்கிறாங்க பேசுவாங்க பேசுவதற்குரிய மாத்திரம் அல்ல கட்டாயம் பேசணும் நிச்சயமாக அல்ல அதுக்கு தனி சிறப்பு வச்சிருக்கிறான் ஈமானுடன் ஒரு மனிதர் அலிப் லாம் மீம் என்று சொன்னாலும் அலிஃபுன் லாமுன் மீமுன் அலிப் ஒரு ஹர்ஃப் லாம் ஒரு ஒவ்வொன்றுக்கும் பத்து பத்து பத்து முற்பது நன்மை கிடைக்கும் ஈமான் உடன் இதனால்தான் நான் குரானுடைய முதல் ஆயத்தை ஓதுவேன் இன்னமல் கண்டார் யார் அல்லதீனாக அவர்கள் சந்தேகம் பாதையில் தன்னுடைய உடல் பொருளால பாடுபட்டவர்கள் என்பதாக மிக தெளிவாக அல்லாஹு தன்னுடைய உடல் தன்னுடைய பொருளான அல்லாவுடைய தீனுக்கு பாடுபடக்கூடியவர்கள் தான் மூவங்கள் என்று அல்லாஹால மிக தெளிவாக மிகவும் அல்லாஹால வடித்து சொல்கிறார் அதனால் மேலான கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே உடல் பொருளைக் கொண்டு அல்லாவுடைய தீனுக்கு பாடுபடுவது இருக்கிறேன் அது மிக பொறுவதையான ஒன்று ஈமான் வருவதற்கு அடையாளம் அல்லாஹ் ஈமனை தருகிறார் ஈமான் இதற்கு மிகவும் அதிகரிக்கிறது அல்லாஹ் ஈமாளை அதிகரிக்க செய்கிறான் இதன் வழக்கத்தால் அதனால் எப்பொழுதும் முதல் முதலாக எங்களுடைய உள்ளத்துல எங்களை பாதுகாக்கக்கூடியவன் எமக்கு உதவி செய்யக்கூடியவன் எங்களுடைய தேவை நிறைவேற்றி தரக்கூடியவன் அல்ல ஒருவன் தான் பாடத்துல வரக்கூடிய ஒரு சம்பவத்தை இந்த நம்பிக்கைக்கு உறுதியாக எடுங்க ஒரு நாள் வீட்டுக்குள்ள களவு போகுது அதனால் அபு உரையுறது எல்லாரும் அந்த காட்ச பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க ஒருவர் வந்து களவாண்டு கொண்டு போகிறார் கைகிட்டால வந்து பிடிச்சு கொண்டாங்க நீ கலவான்றாயே என்று கைகிட்டால் நேற்றிரவு உங்களுடைய கைதியோடு என்ன செய்தீங்க முன்வைத்தான் விட்டுட்டேன் அவன் திரும்ப வருவான் திரும்ப வருவான் இங்குதான் முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் வர வேண்டிய நம்பிக்கை நபி அவர்கள் நடக்கும் அப்போ உள்ள இந்த நம்பிக்கை இருந்தது நபியவர்கள் சொல்லிவிட்டார்கள் நடக்கும் ஒரு சிறு பகுதியில் அல்லாஹ் மக்காவில் இருந்து அவர்களை எடுத்து சென்றான் பிரயாணத்தை சூரத்தில் நஜமும் சூரத்தில் இஸ்லாமும் பயன் செய்கிறது அது ஒக்கட்டுடைய காலம் அல்ல அது நியூட்ரனுடைய காலம் அல்ல நியூக்ளியருடைய காலம் அல்ல அது என்ன காலம் அது குதிரை ஒட்டகத்துடைய காலம் அந்த காலத்துல ஒன் த்ரீ த்ரீ ஜீரோ இப்படி விண் பயணங்கள் செய்யும் காலம் அல்ல அந்த காலம் அபக்கர் சித்திக்கிறது எல்லாம் அவர்கள் நபிவர்கள் இப்படி பிரயாணம் கொஞ்சம் இதை கருத்துக்கு எடுத்து யோசிச்சு பாருங்க இந்த நம்பிக்கை உள்ளத்தில் ஏற்படுத்திட்டு திரும்புவோம் பயான் எடுத்தோம் என்பது அல்ல என்னுடைய உள்ளத்துல எந்த அளவுக்கு பதிவாக இருக்குது என்பது பாருங்க இமாம் புகாரி அவர்களுக்கு ஆறு லட்சம் அதீஸ் பாடம் இமாம் அபுதாவுது ரஹமத்துல்ல அவர்களுக்கு அஞ்சு லட்சம் ஹதீஸ் பாடம் யப் அவர்களுக்கு பத்து லட்சம் ஹதீஸ் பாடம் பத்தாயிரம் ஹதீஸ் பத்து லட்சம் ஹதீஸ் இருக்கலாம் அதல்ல இங்கு நாடப்படுவது இது என்னுடைய உள்ளத்தில் எவ்வளவு வந்திருக்கிறது இதுதான் பார்க்கணும் அது இருக்கும் அதோட உதவியாக பயன்படுத்துவோம் அது ஆனால் என்னிடத்தில் எவ்வளவு வருகிறது நான் எதை எடுத்துக் கொண்டு போகிறேன் என்னுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு நம்பிக்கை சித்திக்கிறதெல்லாம் அவர்கள் இந்த யுகத்தில் சொல்லப்படுகிறதை எங்களுடைய உள்ளத்திலும் அப்படிப்பட்ட நம்பிக்கை நவைய சொல்லிட்டாங்களாம் நடந்தே தீரும் நபையவர்கள் சொல்லிட்டா நடக்கும் என்ற இந்த விசுவாசம் நம்பிக்கை உள்ளத்தில் வரணும் ஒரு சுண்ணத் காலத்தில் கல்லறியனும் புத்திக்கு படும் இருக்கும் சில சட்டங்கள் ஆயிஷா ரவி அல்லா அவர்களிடத்தில் வந்து கேட்டாங்க பெண்கள் நோம்ப கதா செய்யறாங்க தொலுகைய கலா செய்யறது நோம்ப கதா செய்றாங்க தொலுகைய கதா செய்யறாங்க நோம்ப கதா செய்யறதுதானே அவர்களுடைய மாதவிடாய் காலத்துல பத்து நோன்பு எட்டு நோம்பு ஏழு நோம்பு அவர்களுக்கு கதா அந்த நோம்ப கலா செய்யறாங்க அதே நேரத்துல இந்த ஐம்பது தொலக பத்து நாள்ல யாருமே கதா செய்யறது ஆத்திரப்பட்டார்கள் கோபப்பட்டார்கள் சேர்ந்த பெண்ணாக இருக்கும் என்று கோபட்டதற்கு பிறகு சொன்னாங்க அல்லாஹ் குரான் சொல்கிறான் அல்ல உறீதுல்லாஹிக்கும் அல்ல லேச நாடுகிறான் தவிர சிரமத்தை நாடுவில்லை அதனால் என்ன செய்ய வேண்டும் உங்களுடைய நோம்பு இருக்கவே வருஷத்துல முப்பது நாள் பத்து நோம்பு கதா செய்து பத்து மாதத்தில் போக்குறதுக்காக தான் அல்லாஹ் இப்படி செய்து செய்திருக்கிறான் என்பதாக அதற்கு ஆயுஷா அவர்கள் விவரித்தார்கள் அதனால் அல்லாவுடைய நமக்கு இந்த அடிப்படையில் வருகிறது அல்லா லேசிறான் என்னுடைய வலகினம் தான் என்னுடைய அதே வார்த்தை மூணாவது நாள் அபு குரேரதையல்லான் அவர்கள் கையும் மையுமாக பிடிக்க அவன் சொன்னான் அபு குரேதான் இந்த பாருங்க உங்களுக்கு நான் ஒரு சின்ன மருந்து சொல்லிதாரேன் அதை நீங்க செஞ்சீங்கன்னா வீட்டுக்குள்ள எனக்கு வர முடியாது இப்ப கல கல்லனை பாதுகாக்கிறதுக்கே வாகனத்திலையும் அதிலையும் இதுலையும் செக்யூரிட்டி அலாம் போட்டிருக்கிறோம் அல்லா தரக்கூடிய இந்த செக்யூரிட்டி அலாம நாங்க போட்டு கொண்டோண்டா அதை கல்லனுக்கு அதை தொடவே முடியாத நிலைமை அல்லா ஏற்படுத்தும் அதுதான் இந்த உள்ளத்தில் பதிய வைக்கணும் மேலான சொந்தத்திலே அதை விட்டுதான் இந்த உள்ளம் இன்றைக்கு காலியாக இருக்குது அதனாலதான் உலகம் எல்லாம் சோதனை சாவாக்களுக்கும் யுத்தத்தில் தோல்வி ஏற்பட்டிருக்குது தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறார்கள் நபியவர்களுடைய வாழ்நாளிலும் சாபாக்களுக்கு பலத்த தோல்வி ஏற்பட்டிருக்கிறது ரெண்டு பயங்கரமான சோதனை ஒன்று உகதுடைய யுத்தம் இரண்டாவது யுத்தம் போர்கே நீங்க இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட சாபாக்கள் உங்களை முற்றுமுழுதாக பின்பற்றக்கூடியவர்கள் அவர்கள் உங்களை ஒரு விஷயத்துல விற்று நகண்டத்தினால அவர்களுக்கு நாங்க சோதனை உங்களுக்கு ரெண்டு குரூப் உண்டாயிட்டாங்க ஒரு சாரார் துனியாவை ஆடினாங்க ஒரு சாரார் ஆகிரத்தாடினாங்க சாபாக்கள் ரெண்டு எழுபது சாபாக்கள் யுத்தத்துல ஷகிதாக்கப்பட்டது சொன்னா இந்த நகரக்கூடாது அமீருக்கு வழிபட்டு நடக்கணும் அமீருக்கு மாறு செய்த காரணத்தினால அல்லா பயந்தரமான சோதனை ஏற்படுத்தி எழுபது இரண்டாவது எங்க ஏற்பட்டது ஏற்பட்டது பல கட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் துணை உதவி செய்தார் பன்னெண்டாயிரம் பேர் சாவாக்கில் சுத்தி வளைச்சு பார்த்தா பதினோரு பேரும் இல்ல எல்லாருமே ஓடிட்டாங்க சாக்கள் ஓடுறதாக இருந்தால் எப்படிப்பட்ட நிலைமையாக இருந்திருக்கும் இந்த நம்பிக்கை மேலான சோதரே எங்களுடைய இதில் இருந்து வெளியேறி போகும் பொழுதே என்னுடைய எல்லா காரியத்தை நீரான் செய்கிறார் நடக்கும் நீதான் என்னுடைய தேவையை குறிச்சை தருவாய் என்று இந்த நம்பிக்கை உள்ளத்தில் ஏற்படுத்தும் தாய்மார்கள் என்ன செய்யணும் இருந்தா என்ன செய்யணும் நபி வழிபடி நடத்தணும் உம்மு சுலை என்ற இந்த தாய் இஸ்லாத்தலை அவருடைய கணவன் மாளிகன் அவர் முறுத்ததாகி மதம் மாறி இருக்கல்ல ஆரம்பத்தில் கருத்துபடி அவர் ஊர்ட்டே ஓடிட்டார் ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக தான் இந்த பெண்ணுக்கு இந்த பலத்த சோதனை ஏற்பட்டு கணவன் தெரிஞ்சு போயிட்டார் இருக்கும் பொழுது பல சோதனைகள் வரும் விதவையாகும் பொழுது பல சோதனைகள் வரும் இந்த பெண்ணுக்கும் சோதனை வந்தது அபு தல்ஹா என்பவர் ஒரு காபிர் செய்தி அனுப்பிறார் முஸ்லீம் முடிக்க தைரியமாக இருந்தா உன்னுடைய வருவத மகராக வைத்து நான் உன்னை மனமுடிக்க ஆயத்தமாக இருக்கிறேன் எப்படிப்பட்ட அழைப்பு இந்த அபு தல்லாத்தை தழுவுகிறார் இந்த அபு தல்லாவுக்கு தான் பிற்காலத்தில் ஒரு குழந்தை கிடைக்கிறது இந்த ஹரீஸ் இந்த பகுதி புகாரியில் இடம்பெறுகிறது நான் சொல்ல போகக்கூடிய அடுத்த பகுதி கணவனும் மனைவியும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாங்க அபு தல்லா அல்லாவுடைய பாதையில் போய் திரும்பி வருகிறார் திரும்பி வந்ததற்கு பிறகு மகன் எங்கே கேட்டார் மகன் அமைதியாக இருக்கிறார் பொய் பேச மிச்ச நுணுக்கமான தாய்மார்கள் மகன் அமைதியாக இருக்கிறார் இருவரும் அன்றைய கணவன் மனைவியாக உறங்கினார்கள் காலையானுடன் குழந்தையை காண்கிறார் கணவன் கஃன் செய்யப்பட்ட குழந்தையை காண்கிறார் கணவன் திடுக்கிட்டு போனார் என்னுடன் இரவு அமைதியாக இருக்கிறார் அமைதியாக இருக்கிறார் ஆத்தரப்பட்டு போய் நபி கிட்ட சொன்னாங்க அதனாலதான் உங்களுக்கு ஒரு அமைதி ஏற்படுத்துறதுக்காக வேண்டி நான் இப்படி செய்தேன் என்று சொல்ல நபி சல்லாஹூரை கிட்ட போய் அவர்கள் சொல்ல நபி அவர்கள் அவர்களுக்கு துவா செய்தார்கள் அல்ல அதன் மூலமாக அவர்களுக்கு நல்ல சந்ததியை ரசிவாசி இதிலிருந்து இமாம் புகாரி ரஹமத்துல்ல அலைவர்கள் ஒரு சட்டம் எடுக்கிறார்கள் என்ன சோதனை வரக்கூடிய நேரத்தில் இப்படி சந்தோஷமான ஒரு நிகழ்வையும் கழிக்க மார்க்கத்தில் இடம் தந்திருக்கிறது மார்க்கம் இப்படியான விஷயங்களை வழிகாட்டுகிறது ஆகவே இந்த உம்மு சுலை என்ற இந்த பெண்மணியுடைய உள்ளத்துல இருந்த நம்பிக்கை என்ன ஏண்ட மகன நான் ஒரு நல்ல சூழல்ல நல்ல விஷயத்தை நான் கற்றுக் என்ற இந்த நம்பிக்கையோட தான் என்னுடைய மகனே பத்து வயது அனஸ் அவர்களை நபிடத்தில் போய் ஒப்படைக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு தகுந்த விஷயங்கள் படிச்சு கொடுக்கணும் நம்பிக்கை படிச்சு கொடுக்கணும் அனஸ் ரொதி அல்லவர்கள் பத்து வருஷமாக ரசூசல்ல வாழ்ந்தார்கள் நபையவர்கள் மௌத்தாகும் பொழுது அனசுக்கு வயது இருவது பத்து வயதுல உம சூழ வந்து சொல்றாங்க யார் ரசூ அல்லா மகன் பத்து வயது உங்களுக்கு நான் ஒப்படைக்கிறேன் அவர்களுக்கு அல்லாஹ் குழந்த பாக்கியத்தை கொடுத்தான் செல்வத்தை கொடுத்தான் நீண்டி அல்லது வயது அடைந்தார்கள் அபிவிருத்தி செய்தார்கள் படித்து தன்னுடைய வாழ்க்கையை பரிசு அதனால அந்த அபு குறை எல்லாம் என்ன பாடம் கற்றுக் கொடுக்கப்பட்டதே அந்த வந்த திருடன் சொல்கிறான் அபு குரை உங்களுக்கு நான் ஒரு மருந்து சொல்லி தருகிறேன் எனக்கு வர முடியாது சொல்லுங்க அதிகமான பேருக்கு பாடம் வைக்குது அலமது பாடம் இல்லாதவர்கள் பாடமாய்கொள்ள முயற்சிவோம் நீங்க அவனோட வீட்டுல ஓதினீங்க என்று சொன்னா அவனோட வீட்டுக்கு செக்யூரிட்டி கிடைக்கும் அக்கம் பக்கத்து வீடுகளுக்கும் சிக்யூரிட்டி கிடைக்கும் இன்றைய இந்த யுகத்துல யாராலும் யாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கல என்ற அந்த சுச்சுவேஷனுக்கு உலகம் வந்துருச்சு ஒரு ரோட்ல போகணும் ஒரு பிரசிடென்ட் அவன் என்னென்னெல்லாம் செஞ்சிருக்க ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு மினிஸ்டர் அடைந்த உலகத்தில் எந்த ஒரு சக்தியாலும் யாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க இயலாது பாதுகாப்பு தனி அல்லாஹுடைய கையில உள்ளது என்பதை அல்லா பாதுகாப்பு தருவான் என்பதை ஒரு கட்டத்தை நல்ல மனசு கெடுங்க அல்லா மூசா அலி சலாத்துக்கு கொடுத்தான் அது போலதான் இன்றும் பலருக்கு பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ் இப்ராஹிம் அலிசலாத்துக்கு நெருப்புக்குள்ள பாதுகாப்பு கொடுத்தான் அது போலதான் இன்றும் பலருக்கும் பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறான் இதுக்கு பிறகும் பயங்கரமான பித்னா தஜாலுடைய வரப்போகிறது வரப்போகிறது ஏற்பட்ட நிலநடுக்கும் பயங்கரமானது நான் போயிருந்தேன் போன நவம்பர் மக்களோட ஊர் அப்படி உள்ள படிச்சு கொண்ட ஒரு பிள்ளைய கூட எடுக்க முடியல போயிருச்சு நான் எப்படி சொன்னா அப்படி அப்படிப்பட்ட இதுகள் அடிச்சு எல்லாத்தையும் உலகத்தில் பாதுகாப்பு உண்மையை சொல்லுதை அதை உள்ளத்தில் இறக்குமாறு சொல்கிறது இந்த ரமதானுடைய சோதரிகள் குரானுடைய மாதம் அப்படின்னா கருத்து என்ன والرسالة والآخرة إذ موندان قرآنود سارمسم التوحيد وحدة اللهود ايغتوام وررائي قلخي اللهم روان تنثمن اوان انأتنا يتتمن قل هو الله أحد الله سمد تيويتتمن اند حدیث قدسي رند آئرات تناالة دسمبر اروت تنار اوڈ اندجش بارم ير حدیث قدسي நீங்க என்னத்தில் ஆடை கேளுங்க ஆடை தருகிறேன் இரண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஆறு சுனாமி சுனாமி வந்துச்சே அந்த சுனாமி வந்த நேரத்தில்